தொட்டிடம் துலங்க வரும் தாய்குலமே வருக தொட்ட இடம் துலங்க வரும் தாய் குலமே வருக கண் பட்ட இடம் பூமலரும் பொன் மகளே வருக பொன் மகளே வருக நீ வருக என் நின்று நிறைந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம் இழந்திருக்கின்ற நேசக்கான வான் ஒளியில் இந்த நேரம் நெஞ்சில் நின்ற ராகம் காட்டிலையில் உங்களோடு நான் ராகிணி பாஸ்கரன் இளங்குயில் ஒளி எனும் சங்கீத மகையான இன்றைய நெஞ்சில் நின்ற ராகம் நிகழ்ச்சியில் இலங்கையை பற்றி கொஞ்சம் பார்ப்போமா ஒவ்வொரு பாடல்களுக்கு இடையில் வந்து இலங்கையில் வாழ்ந்த வாழ்க்கையின் சுவாரசமான சம்பவங்களும் இலங்கையை பற்றிய நிகழ்வுகளையும் என்று பார்ப்போம் தென்கள் கரைக்கு அப்பால் இந்திய பெருங்கடலில் ஏறத்தாழ இருபது மில்லியன் மக்கள் வாழும் ஒரு தீவு நாடு இந்த இலங்கை என்பது தற்போதைய அதிகாரபூர்வ பெயர் இலங்கை ஜனநாயக என்ற எங்கள் இலங்கை நாடு இலங்கையின் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு மூவாயிரம் ஆண்டுகளை கொண்டதாகும் இதன் புவியியல் அமைப்பு மற்றும் ஆழமான திருகோணமலை துறைமுகம் பிரதான பட்டுப்பாதை காலம் தொட்டு இரண்டாம் உலக யுத்தம் வரை முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளது இலங்கையின் லங்கையின் ஓலி எனும் சங்கீதம் வகையானது இங்கிளம் குயில் என்னோடு இசைப்பாடு தலங்கையின் ஒலி எனும் சங்கீதம் வகையானது இலங்கை பல சமய பல இன பல மொழிகள் தாயகமாக உள்ளதுதான் இலங்கை இலங்கை வளமான பௌத்த மர கொண்டு முதலாவது பௌத்த படைப்புகளை இத்தீவில் உருவாக்கியது இந்த நாட்டின் தெற்கால வரலாறு மூன்று தசாப்த கால போரில் அமைக்கப்பட்டு மே இரண்டாயிரத்தி ஒன்பதில் இராணுவ ரீதியிலான வெற்றியுடன் முடிவுக்கு வந்துள்ளது இலங்கை அதிபர் முறை மூலம் குடியரசு மற்றும் ஒன்றை ஆட்சி அரசால் ஆளப்படும் நாடாகும் கொழும்பு குடியேற்றுவதாக ஆட்சி காலம் முதலே இலங்கையின் தலைநகரான இருந்து வந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கையின் நிர்வாக தலைநகராக அண்மையில் உள்ள ஸ்ரீ ஜேவர்தனாபுரா கோட்டையை ஆக்கும் பொருட்டு பாராளுமன்ற கட்டிடம் அங்கே கட்டப்பட்டு கொழும்பு நகரில் உள்ள ஸ்ரீ ஜேவர்தனாபுரா கோட்டைநகரமாக அமைந்துள்ளது தேயிலை கோப்பி இலர்த்தினம் தெங்கு ரப்பர் கருவா ஆகியவற்றை உற்பத்தி செய்வதிலும் இலங்கை முக்கியத்துவம் அடைந்துள்ளது நாளை நமதே இந்த நாளும் நமதே தருமம் உலகிலே கும்மாரா <muchas> ஆடும் அழகில் அமைந்து விதானி வாழ்க்கை பூந்தோட்ட பாசம் என்னும் வழி வந்தது அரச பல கூட்டம் ஆடும் அழகில் அமைந்து விதானி வாழ்க்கை tarangeli naad virum ungale mambi ninge tare kannali tambi medeyuve naangirum vidayon yendru maaraayi nai namade nai namade தண்ணீர் என அதன் வடிவம் மற்றும் அமைவிடம் என்பவற்றால் குறிப்பிடப்படுகின்றது இந்து சமுத்திரத்தின் முத்து என அதன் இயற்கை அழகினால் அழைக்கப்படுவதும் உண்டு மேலும் இது புன்னகைக்கும் மக்களின் தேசம் எனவும் அறியப்படுவதுண்டு இத்தீவு வெப்பமண்டல காடுகளையும் உயர் உயிரியற் பலரகமை கொண்ட பல்வேறு வகையான இயற்கை அமைப்பினை கொண்டதும் ஆகும் இலங்கையின் முக்கிய நகரங்களாக கண்டி காளி குருநாகல் அனுராதபுரம் ஜாழ்ப்பாணம் நுவரேலியா திருகோணமலை மட்டக்களப்பு என்பவை காணப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் இலங்கை தீவின் வட முனையில் உள்ள ஜாழ்பாணம் மாவட்டத்தின் தலைநகரம்தான் எங்கள் ஜாழ்ப்பாணம் இந்த யாழ்ப்பாண குடாநாட்டின் தென்மேற்கு பகுதியில் ஜாழ்ப்பாண நீரேரியை பார்த்தபடி அமைந்துள்ளது இலங்கையின் தலைநகரான கொழும்பிலிருந்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது யாழ்ப்பாணம் இந்த நகரம் எண்பத்தி எட்டு தசம் நூற்றி முப்பத்தெட்டு மக்கட்தொகையினை கொண்டது பன்னிரெண்டாவது பெரிய நகரமாக விளங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னர் வடமாகாணத்தின் தலைநகரமாக விளங்கியது யாணம் அந்த நாட்டில் தற்காலிகமாக வடக்கு மாகாணங்களை இணைத்து உருவான வடகிழக்கு மாகாண சபைக்கின் திருகோண மலையை தலைநகரமாக்கிய பின் மாகாண தலைநகரம் என்ற நிலையை இழந்தது வடக்கு கிழக்கு மாகாணம் பிரிக்கப்பட்ட பின்னர் வடமாகாண தலைநகராக ஜார்பானம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது மாடி வீட்டு என்னும் கூட சட்டையை போட்டிருக்கு வடசேரிக்குள்ள புள்ள அம்மனமாயிருக்கு ஒரு காலம் உருவாகும் தற்காலத்தில் ஜாழ்ப்பாணம் என்பது இலங்கையின் வடமாகாணத்தைச் சேர்ந்த ஐந்து மாவட்டங்களில் ஒன்றாக அதன் வட கோடியில் அமைந்துள்ள மாவட்டத்தையும் அம்மாவட்டத்தின் பிரதான நகரத்தையும் குறிக்க பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனை விட போர்த்துகீசர் கைப்பற்றுவதற்கு முன்னர் இலங்கையின் வட இருந்து வந்த தமிழர் நாடும் ஜாழ்பாண அரசு என்று குறிப்பிடப்படுகின்றது யாழ்ப்பாணம் என்ற பெயர் வந்த வரலாறு பெட்டி ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன இலங்கையில் தமிழ் சிங்களம் இனங்களுக்கிடையே முரண்பாடுகள் உச்ச கட்டத்தில் இருக்கும் இக்காலத்தில் இரண்டு இனங்களையும் சேர்த்தவர்கள் தங்கள் தங்கள் கொள்கைகளுக்கு பொருந்தும் விதத்தில் வெவ்வேறு ஆய்வாளர்களின் முடிவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது 18 பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இயற்றப்பட்ட வரலாறு கூறும் வைபமாலை என்னும் நூல் முற்காலத்தில் இலங்கையை ஆண்ட அரசால் இந்தியாவில் இருந்து வந்த ஜாலிசையில் வெள்ளக்குருடான ஜால்பாணின் ஜாழ்பாணம் என்ற பெயர் பெற்று பின்னர் முழு பிரதேசத்துக்குமே இப்பெயர் வழங்குவதாயிற்று என்றும் கூறும் இலங்கையின் வட பகுதியில் உள்ளது யாழ்ப்பாணம் இப்பெயர் தற்காலத்தில் ஜாழ்ப்பாண நகரத்தையும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தையும் குறிக்க பயன்படுவது இன்று நாம் யாழ்ப்பாண அரசு என்று குறிப்பது இவற்றிலும் பெரிய ஒரு நிலப்பகுதியை ஆகும் இது வலிவுடன் இருந்த காலத்தில் இன்றைய வடமாகாணம் முழுவதையும் கிழங்கின் பகுதிகளையும் புத்தளம் வரையிலான மேற்கு கரையுரங்களையும் இதனுடைய எல்லை காலத்துக்கு காலம் மாறி வந்துள்ளது ஆயினும் இதனுடைய தலைமை இடமும் மக்கட் செறிவும் யாழ்ப்பாண குடாநாட்டு உள்ளேயே இருந்து வந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் என்பதற்கு குறிப்பிட்ட எல்லையை வரையறை செய்யாமல் குறிப்பிட்ட காலங்களில் யாழ்ப்பாணம் என்ற சொல்லால் பொதுவாக புரிந்து பகுதிகளினது வரலாற்றை கையாளுகின்றது யாழ்ப்பாணம் நூற்றாண்டுக்கு முன்பட்ட வரலாற்றை அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் இன்று வரை மிக காணப்படுகின்றன பொதுவாக ஒரு நாட்டில் அல்லது ஒரு பகுதியின் வரலாற்றை வெளிப்படுத்துவதற்கு இலக்கிய சான்றுகள் தொல்லியல் சான்றுகள் வாய்மொழி சான்றுகள் முதலியவை போதிய அளவு இல்லை என்பதே உண்மை என்ன காரணம் என்று சொன்னால் அன்றைய நாட்டு மக்களில் இருந்த சூழ்நிலை காரணங்களால் அவர்களுக்கு எழுதுவதற்கு அல்லது அதை தொடுத்து ஒரு நூலாக வெளியிடுவதற்கு வசதிகள் இல்லாத காரணங்களால் நிறைய எழுத்தாளர்கள் முடக்கப்பட்டதுதான் இதற்கு உண்மையான நான் அறிந்து கொண்ட ஒரு காரணமாக இருக்கின்றது லாமா உரிமை இழந்தோம் முடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலை என நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா விடியும் மனதில் இன்னும் இன்னும்ாரம் உன் நெஞ்சம் முழுவதும் வீரம் இருண்டும் கண்ணு நதி வந்து இலங்கை தீவின் வடக்கு அந்தலையில் அமைந்திருக்கிறது இதன் வடக்கிலும் கிழக்கிலும் இந்திய பெருங்கடலும் மற்றும் மேற்கிலும் தெற்கிலும் ஜார்பான கடலேரியும் அமைந்துள்ளது இந்த குடாநாடு ஆனையரவு என்ற இடத்தில் ஒரு ஒடுங்கிய நிலப்பகுதி மூலம் தெற்கே உள்ள தாய் நிலமான வண்ணின் பகுதியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இதேபோல் கிழக்கு கரையோரத்திலும் ஓர் ஒடுக்கமான நில இணைப்பும் எடுக்கின்றது உப்பாறு கடலேரி தொண்டமனாறு கடல் நீரேரி என்பவற்றால் கிட்டத்தட்ட மூன்று தீவுகளாக பிரிக்கப்பட்டது போல் தோற்றம் அளிக்கின்றது இந்த இயற்கை பிரிவுகளை அடிப்படையாக கொண்டு ஜால் குடாநாடு வெளிகாமம் வடமராட்சி தென்மராட்சி தீவுகள் என நான்கு பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது வலியோர் சிலர் எளியோர் தம்மை பதையே புரிகுவதா மகராஜர்கள் புலதானதல் நிலையம் என்னும் நினைவா ஜாழ்ப்பாணம் என்று சொன்னாலே மக்களால் மனம் நிறைவாக மறந்து போகாத ஒரு பூங்கா ஒன்று இருக்கின்றது சுப்பிரமணிய பூங்கா என பொதுவாக அறியப்படும் சிறுவர் பூங்கா இதை யாராலும் என்றென்றுமே மறக்க முடியாத ஒரு பூங்காவாக அமைந்திருக்கின்றது இந்த சுப்பிரமணிய பூங்காவாகிய ஜாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அப்போதைய ஜாழ்ப்பாண நகரசபையால் உருவாக்கப்பட்டது உள்ளூர் மருத்துவரான எஸ் சுப்பிரமணியம் இதற்கு தேவையான பெருந்தொகை பணத்தை நகரசபைக்கு அனுமதிப்பாக வழங்கியவர் இதனால் இப்பூங்காவுக்கு அவருடைய பெயரில் சுப்பிரமணியம் பூங்கா என பெயரிடப்பட்டுள்ளது பின்னாளில் உடுவில் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த வி தர்மலிங்கம் இவருடைய மருமகன் உள்நாட்டு போர்க்களத்தில் இது பெருமளவு தேசம் அடைந்து குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இடம்பெற்ற தாக்குதல் நடவடிக்கைகளில் இது முற்றாகவே அளிவிட்டது தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பயன்படாமல் இருந்த பூங்கா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் யூனிசெப் வழங்கிய 2 ரூபாவை பயன்படுத்தி திருத்தி அமைக்கப்பட்டது திருத்தப்பட்ட பூங்காவை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி அப்போதைய மாவட்ட செயலாளர் கே மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தார் இரண்டாயிரத்தி பத்தில் பூங்காவின் முக்கிய அம்சமாக இருந்து அலங்கார நீரூட்டு சேர்ந்த தனியார் நிறுவனமான நிறுவனத்தினால் திருப்தி அமைக்கப்பட்டது இந்த ஜாழ்ப்பாணத்தில் மிக சிறப்பான ஒரு இடம் என்று சொன்னால் இந்த சுப்பிரமணிய பூங்கா அதை என்றும் யாராலும் மறக்க முடியாது என்று சொன்னாலே மக்களின் மனதில் தென்படுவது ஜாழ்ப்பாண கோட்டை ஜாழ்ப்பாண கோட்டை என்பது ஜாழ்ப்பாணத்தை ஐரோப்பிய குடியேற்றவாத ஆட்சியாளர் ஆண்ட காலத்தில் கோட்டையாகும் அமைக்கப்பட்ட இக்கோட்டை இடித்து மீளவும் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலம் வரை நல்ல நிலையில் இருந்த இக்கோட்டை பின்னர் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் தாக்குதலால் சிதைமடைந்த நிலையில் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அரசின் உதவியுடன் திருத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண அரசு ஆயிரத்தி அறுநூத்தி போர்த்துகீசரின் நேரடி ஆட்சியின் கீழ் வந்ததும் தலைநகரத்தை நல்லூரிலிருந்து அவர்கள் மாற்றினர் அங்கே யாழ்ப்பாண குடா கடலை அண்டி ஒரு கோட்டையையும் கட்டினர் அறுநூற்றி பத்தொன்பது ஆகஸ்டில் பாதுகாப்புக்காக கோட்டை ஒன்றை கட்டிக்கொள்ள கோவாவில் இருந்த தலையமகத்திலிருந்து பிலிப்பே டி ஒலிபோராவுக்கு அனுமதி கிடைத்திருந்தது எனினும் பொருத்தமான இடம் ஒன்றை தெரிவு செய்து கோட்டையின் கட்டிட வேலை ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதில் இது உபயோகத்தில் இருந்ததெனும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழில் கூட முடிக்கப்படவில்லை என்றும் அமைந்த காவல் அரண்களுடன் ஒவ்வொரு பக்கச்சுவர்களில் மத்தியிலும் அரைவட்ட வடிவில் அமைந்த அரண்களும் இருந்தன கோட்டைக்குள்ளே கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றும் மே வீடும் வைத்தியொன்றும் மேலும் சில முக்கியமான கட்டிடங்களும் இருந்தனீசரின் குடியேற்றம் கோட்டைக்கு வெளியிலேயே ஒலிக்கும் பறை கடைசி தமிழன் இருக்கும் வலை காதில் ஒலிக்கும் பழைய பறை வீரப்பறை வெற்றி பறை போர்கள் முறிக்கும் புனிதப்பறை வயிறு கட்டு கடலின் அலையை நிறுத்த முடியுமா விரலை வெட்டு பறையின் இசையை ஒடுக்க முடியுமா இடுவிடுதலை இசை புது நீரு கொள் இசை வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் தட்டனின் இசை பாட்டேன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறே இப்ப நான் மறுபடியும் அம்மா கருப்பையிலேயே அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருட்டு அது இப்ப எனக்கு தெரியுது வரவேண்டா பத்திரமா பாத்துக்குங்க ஏ அப்பாண்டிடுவா தாண்டவ கோரே இதுவரை நேரமும் நெஞ்சில் நின்று ராக நிகழ்ச்சியில் இன்று இலங்கை வரலாறும் ஜார்பாணத்தில் அமைந்துள்ள முக்கிய இடங்கள வரலாற்றையும் உங்களோடு பகிர்ந்து ஒரு மகிழ்ச்சி என்பது சொல்லவா அல்லது புண்பட்டது என்று சொல்லவா என்பது புரியவில்லை அன்றைய காலகட்டங்களில் இருந்த வாழ்க்கை வரலாற்றுக்கும் இன்றைய புலம்பெயர் வாழ்க்கை வரலாற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கண்ணீரோடு விடைபெறும் காலங்களைத்தான் எதிர்நோக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருந்த காலகட்டங்களில் பாத்திர்கள் என்று சொன்னால் ஒற்றுமை என்ற ஒன்று அங்கே இருந்தது அது குடும்பமாக இருக்கட்டுக்கும் அல்லது ஒரு நான்கு குடும்பங்கள் சேர்ந்து ஒன்றாக இருக்கட்டுக்கும் அல்லது ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஆசிரியர்களாக இருக்கட்டும் அங்கே மேலோங்கி நின்ற விஷயம் வந்து ஒற்றுமை அந்த ஒற்றுமை எப்போதோ தனிப்பட்ட ரீதியில் தனித்துவமாக தங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தார்களோ அன்று தான் தமிழர்களுக்கு இடையில் ஒரு ஆதங்கமும் ஏக்கங்களும் ஒரு விழிப்புணர்வும் ஏற்பட்டது ஒற்றுமை என்பது எங்கேயும் தேவை அதுதான் உண்மை அந்த ஒமை எங்கேயும் இல்லை என்று சொன்னால் எதுவும் கையாள கிடையாது அந்த ரீதியாக இந்த ஜாழ்ப்பாணம் என்ற ஒரு வார்த்தை அது கேள்விப்பட்டாலே கண்கள் கலங்குவது மட்டுமல்லாமல் இதயம் கூட வெடித்து சிதறும் அளவுக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட ஜாழ்ப்பாணத்தை விட்டு புலம்பெயர்ந்து பல இன்னல்களோடும் நிம்மதிய வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களிடம் இந்த நிகழ்வு போய் சேர வேண்டும் ஜாழ்ப்பாணத்தை பற்றிய வரலாறு நிறைந்த பேருக்கு தெரியாமல் கூட இருக்கின்றது இன்னும் இன்னும் சுவாரஸ்யமான வரலாறுகளை நான் தேடி எடுத்து நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட வரலாற்று பதிகங்களோடு மீண்டும் ஜால் மண்ணை இதயத்தின் வழியோடு சுமந்தபடி ஜெர்மனியிலிருந்து ராகிணி பாஸ்கரன் உறங்குங்கள் உங்கள் வாழ்வில் வசந்தங்களும் சுகந்தங்களும் வளர இறைவனை வேண்டியபடி மீண்டும் காட்டிலையில் நாளை இரவு ஒன்பது மணிக்கு உறங்காத விழிகளுக்காக நெஞ்சில் நின்றதாகும் நிகழ்ச்சியில் நன்றியின் நேசத்தின் இதயத்தின் நெஞ்சங்களே எங்கள் நாடே, கடல் வாசல் தெளிக்கும் வீடே, பனமர காடே பறவைகள் கூட மறுமுறை ஒரு முறை பார்ப்போமாட்டில் புன்னகை புதைத்தோ உயிரை உடம்புக்குள் புதைத்தோ பறவைகள்டே மறுமுறை ஒரு ஒருமுறை பார்ப்போமா பரவைகள் பறவைகள்டே மருமுறை ஒருமுறை பார்ப்ப